ஓய்வு பெற்ற நல்லாசிரியை சா தேன்மொழி முத்துக்குமர சுவாமிய அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்கிற எண்ணமே நமக்கு நல்ல மன வலிமையை தரும் உறுதி என்று ஒன்று நம்மிடம் இல்லாவிட்டால் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது வேதனையை பொறுத்து கொள்பவர்களே வெற்றியை பெற எனவே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் தோல்வி கூட ஒரு நாள் தோற்று போய்விடும் Health is wealth ஆரோக்கியமே செல்வம் எனவே நாம் நமது உயிரின் கூடவும் உணர்வுகளின் வீடாகவும் விளங்குவது நமது உடல் நம் உடல் நலமிழந்து போய்விட்டால் உயிர் பறவை பறந்து போய்விடும் வெறும் கூடுதான் மிஞ்சி நிற்கும் தமிழில் சித்தர் திருமூலரும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று எடுத்து காட்டுகிறார் ஆகவே உடலை உறுதியாக்கி வெற்றிகளை குவிப்பதற்கு நோயற்ற வாழ்வாகிய வாழ்வி குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் ஒளிபடைத்த கண்ணினாய் வாவா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வாவா என்று நம் பாட்டரசன் பாரதி பாடியபடி ஒளிபடைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் பெற வேண்டுமானால் நமக்கு மிகவும் உடற்பயிற்சி இன்றியமையாது நமது தோளை வலிமை உடையதாக்கி உடற் பிணி நீக்கி வாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறாத உடலுறுதி தருவது நாம் செய்யும் உடற்பயிற்சி பள்ளிகளில் உடற்கல்வி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைப்பந்தாட்டம் கூடைப்பந்தாட்டம் கால்பந்தாட்டம் பூ பந்தாட்டம் வளைகோல் பந்தாட்டம் முதலியவை கற்பிக்கப்படுகின்றன ஓடுதல் நீலந்தாண்டுதல் உயரந்தாவுதல் கோகோ கபடி போன்ற விளையாட்டு பயிற்சியும் வழங்கப்படுகிறது யோகாசனங்களும் கற்றுக் விளையாட்டு தேர்வும் நடத்தப்பட்டு உடல் ஓம்பப்படுகிறது உடற்பயிற்சியினால் நமது நரம்புகளும் தசைகளும் வலுவாக்கப்படுகின்றன குருதி தூய்மைப்படுத்தப்படுகிறது மூச்சு பயிற்சி ஏற்படுகிறது நாம் உண்ணும் உணவு நன்கு செரித்து உடல் உயர்கிறது வியர்வை மூலமும் மலக்கழிவின் மூலமும் கழிவுகள் நீங்கி ஊக்கமும் உற்சாகமும் சுறுசுறுப்பும் உண்டாகின்றன தன்னம்பிக்கை விளைகின்றது கல்வியில் கவனம் படிப்பில் ஆர்வம் பிறக்கின்றது உடற்பயிற்சி செய்துவிட்டால் மட்டும் நல்ல உடல் கிட்டிவிடாது முறையான உணவு பழக்கமும் நமக்கு அவசியம் வேண்டும் சுவையூட்டும் உணவாக உண்ணாது வலுவூட்டும் உணவையே உண்ண வேண்டும் முன்பு உண்டவை செரித்த பின்னரே அடுத்த வேலை உண்ண வேண்டும் எனவே பசித்து புசி என்பது நமக்கு பழமொழி நினைவுக்கு வருகிறது மூச்சு அது இறுதி மூச்சினை விரைவுபடுத்திவிடும் உண்ணுங்கால் மன அமைதியோடு உணவை நன்கு அரைத்து உண்ண வேண்டும் இடைவிடையே நீர் பருகாமல் உண்ட பிறகே நீர் அருந்த வேண்டும் மது புகையிலை போன்ற பழக்க வழக்கங்களை தவிர்க்க வேண்டும் செல்வத்துள் செல்வம் செவி என்றார் வள்ளுவர் ஆனால் நோயற்ற வாழ்வாகிய உறையொற்ற செல்வத்தை பெற்றால்தான் நாம் எச்செல்வத்தையும் எளிதில் எய்த இயலும் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வாழ்க்கை வசதிகள் எவ்வளவு இருந்தாலும் அவற்றை துய்ப்பதற்கு ஏற்ற உடல்நலம் இருந்தால்தான் நாம் அத்தனையையும் பயன்படுத்த முடியும் இல்லையே விழலுக்கு இறைத்த நீராகி வீணாகி போய்விடும் ஆகவே அக வலிமை அடைவதற்கு அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் ஆகியவற்றை நீக்கி ஒழுக்கத்தில் விழுப்பம் பெற்று விளங்க வேண்டும் புற வலிமை பெறுவதற்கு தக்க உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இவ்வாறு அகத்தேயும் புறத்தேயும் ஆரோக்கியம் பெற்று சிறக்க வேண்டும் மகிழ வைக்கும் சிறக்க வைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளம் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துளியால் விருது பிடித்தவர் முத்துக்குமர சுவாமி